அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற் உலகு யாண்டு சென்று யாண்டும் உளராகார் வேந்து வெந்து பின் ஷரப்பட்டவர் யாண்டு சென்று யாண்டும் உளராகார் அப்படின்னு பொருள் செய்து கொள்ளணும் வேந்துன்னு அரசர் தலைவன் வெந்து கோவப்பட்டு பின்சரப்பட்டவர் மனம் வெந்து கோபப்பட்டவர் அர்த்தம் வெந்து பின்சரப்பட்டவர் யாண்டு சென்று அவர் எங்க போய் எங்க இருந்தாலும் அவரால் வாழ முடியாது அதாவது கொடிய வலிமையை அரசனால் கோபிக்கப்பட்டவர் எங்கே சென்று ஒளிந்து கொண்டாலும் எந்த காலத்திலும் வாழ முடியாது யாண்டும் உடராகார் யாண்டு சென்று எந்த இடத்துக்கு போனாலும் யாண்டும் எப்பொழுதும் எந்த காலத்திலும் எந்த இடத்துக்கு போனாலும் சரி எந்த காலத்திலையும் சரி அவரால் சரியா வாழ முடியாது அரசனுடைய ஆட்சி இரவு பகல் அப்படின்னு இல்லாம அவன் இல்லாத இடத்திலையும் சென்று காக்கும் அவனுடைய ஆட்சி அவ்வளவு வலிமை மிக்கது அவனுடைய பகைமையை எந்த நேரத்திலும் எந்த இடத்திலையும் அழிக்கவும் செய்யும் ஆகையினால அரசனுடைய பகை கூடாது உறங்குமாயினும் மன்னவன் தன்னழி கரங்கு தென்கடல் வையகம் காக்குமான் உடைய அரசன் என்றால் வலிமைன்னு அர்த்தம் ஆகவே வெண்துப்பின் வெண்துப்பின் வலிமைங்கிறது குறிக்கிறது வெந்து பின் அப்படின்னு முதல்ல அர்த்தம் சொன்னேன் வெந்துன்னா மனம் வெந்து அப்படிங்கிற அர்த்தத்தில் சொன்னேன் ஆகவே இதை பிரித்து புரிந்து வேண்டும் அறக்கும் பவளமும் ஆயுத துணையும் வலியும் பொலிவும் நெய்யும் அனுபவமும் தூய்மையும் துப்பனல் ஆகும் அப்படின்னு ஒரு அகராதி நூல் சொல்லுகிறது யாண்டும் உலராகார் அப்படின்னா எந்த இடத்தும் அவரால் உடம்புல உயிரோட இருக்க முடியாது அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு அரசனை பகைத்துக் கொண்டவர் எங்கு ஓடி ஒளிந்தாலும் உயிர் வாழ முடியாது அதுதான் விஷயம் பதவுரை வேந்து பின் மிகுந்த வலிமையுடைய வேந்து அரசனால் செரப்பட்டவர் வெறுத்து சினந்து கொள்ளப்பட்டவர் யாண்டு சென்று எங்கு சென்றாலும் யாண்டும் எக்காலத்திலும் உளராகார் உயிரோடு இருக்க மாட்டார் புழிப்புரை மிகுந்த வலிமையுடைய அரசனால் வெறுத்து சினந்து கொள்ளப்பட்டவர் எங்கு சென்றாலும் எக்காலத்திலும் உயிரோடு இருக்க மாட்டார் உயிர் பிழைக்க மாட்டார் என்பது கருத்து யாண்டு சென்று யாண்டும் உளராகார் வெந்து பின் வேந்து செரப்பட்டவர் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்